நமது மனத்தை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பதற்கு ஏற்பதான் நாம் மகிழ்ச்சியில் இருப்போம் ஆம் நமது மனத்தை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பதற்கு ஏற்பதான் நாம் மகிழ்ச்சியில் இருப்போம் என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன் நன்றி வணக்கம்